வாழ்க்கை ஒரு சங்கீதம் அதை பாடி மகிழுங்கள் வாழ்க்கை ஒரு விளையாட்டு அதை மகிழ்ச்சியுடன் விளையாடுங்கள் வாழ்க்கை ஒரு சவால் அதை சந்தியுங்கள் வாழ்க்கை ஒரு கனவு அதை நனவாக்குங்கள்